ஹதீஸ் எண்ணூற்றி முப்பத்தி மூன்று ஆயிஷா ரபி அல்லாஹு அவர்கள் கூறியதாவது நபி சலல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் தமது தொழுகையில் தஜ்ஜாலின் குழப்பத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவதை நான் செவியிட்டுள்ளேன்